فَإِن تَبَلَّوْ فَإِنَّمَا عَلَيْهِ مَا حُمِّلَ وَعَلَيْكُمْ مَا حُمِّلْتُمْ وَإِن تُطِيعُوهُ تَهْتَدُوا وَمَا عَلَى الرَّسُولِ إِلَّا الْبَلَاغُ الْمُبِينُ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ غنيتكم مريا بكوريا ان빈 اسلاميه شهودره شهودريكه الله حق <تصفيق> سبحانه وتعالى سوره النور 54 திருவசனத்தை உங்களுக்கு முன்னால் ஓகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு நசைவாக்கினான் இந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹாக்கு சுபானு தாலா ரெண்டு வகையான பொறுப்புகளை பற்றி எங்களுக்கு இங்கே விபரிக்கிறான் நபிமாறுகளுடைய கடமைப்பாடுகள் என்ன என்பதையும் அந்த நபிமாறுகள் உம்மத்துடைய எந்த சமூகத்துக்கு அல்லாஹ் சுபானு தாலா அந்த நபியை அனுப்பினோ அந்த சமூகத்துடைய கடமைப்பாட்டை பற்றியும் அல்லாஹ் இங்கே மிக அழகாக தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு விடயத்தை பொதுவாக சொல்லுகிறான் சல் அல்லாஹோ அலஹி வசல்லே நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு எத்தி வையுங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் வழிப்படுங்கள் மேலும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் வழிப்படுங்கள் இதா அதுல்லா அல்லாஹுக்கு வழிப்படுதல் அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிப்படுதல் அன்புக்குரிய ஷகோதரர்களே எங்களுடைய விமர்சனத்துக்குரிய ஒரே ஒரு வரி அத்துலாஹ் இதா அத்து அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் வழிப்படுவதைத் தவிர வேற எதுகுமே கிடையாது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுக்கு வழிப்படுதல் அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிப்படுதல் அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிப்படுவதைக் கொண்டுதான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியும் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்ள முடியும் தும்பூனி நீங்கள் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் நபியே நாயகமே மக்களுக்குச் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மக்களாக இருப்பீங்க என்றால் நீங்கள் எனக்கு வழிபடுங்கள் நான் சொல்லித்தந்ததை சொல்லிக் காட்டியதை செய்து காட்டியதை என்னுடைய அங்கீகாரம் எதற்கு கிடைத்துவிட்டதோ அவைகளை நீங்கள் எடுத்து நடந்து வழிபடுங்கள் உங்களுக்கு அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய பொருத்தம் உங்களுக்கு கிட்டும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரான் மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே நம்முடைய எல்லா கருமங்களிலும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் வழிபடுவதுதான் எங்களுடைய மிக அடிப்படையான உண்மையான யதார்த்தமான எங்களுக்குரிய வெற்றி கிட்டுவதற்கு அந்த ஒன்றை தவிர வேறு எதுகுமே கிடையாது புறக்கணித்து விட்டால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் அவர்கள் வழிபடவில்லை கீழ்படவில்லை கீழ்படியாமல் அவர்கள் புறக்கணித்தாலோ அவர்கள் அதை விட்டுவிட்டார்கள் பிறமுதுகு காட்டுகிறார்கள் அல்லது முருகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார்கள் அல்லது இந்த காலத்திலும் அல்லாவுக்கு ரசூலுக்கு வழிபட்டு அதன் சொல்லக்கூடிய புத்திமதிகளை நாங்கள் எடுத்து நடந்து எங்களுக்கும் ஏதும் விமோசனம் கிடைக்குமோ கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தேகத்துடன் அதாவது ஐயப்பாருடன் யாரு நடந்து கொள்வார்களோ அப்படி அவர்கள் புறக்கணித்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நபியை பார்த்து சொல்லுகிறான் நபிமாறுடைய அனந்தரக்காரர்களை பார்த்து சொல்லுகிறான் அவர் மீது அல்லாஹுடைய சுமத்தாட்டப்பட்ட சுமை மாத்திரம்தான் அவருக்குரியது அவருக்கு சுமத்தாட்டப்பட்ட சுமை அதற்கு அவர் பொறுப்பு உங்களின் மீது என்ன பொறுப்பு என்று சொன்னால் அல்லாஹ் எந்த சுமையை உங்களுக்கு சுரத்தாட்டி விட்டாரோ அதற்கு நீங்கள் பொறுப்பு சுபகரணம் அல்லா ரெண்டு பொறுப்பை பத்தி இங்கே பேசுகிறான் ரெண்டு பொறுப்பை பற்றி அல்லா இங்கே மிக அழகாக தெளிவுபடுத்துகிறான் அந்த நதியின் மீது இருப்பதெல்லாம் இன்னமா என்று சொல்லும் பொழுது உளமாக்களுக்கு கண்ணியமான உளமாக்களுக்கு தெரியும் இது ஹசனுடைய ஒரு வார்த்தை கட்டுப்படுத்துகிறது மட்டுப்படுத்துகிறது அழக்குகிறது அந்த நதிக்கு இருப்பதெல்லாம் அந்த நவியினுடைய பொறுப்பெல்லாம் அந்த நவிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட பொறுப்பு என்னவென்று சொன்னால் அவரின் மீது சுமத்தாட்டப்பட்ட ஒன்று மட்டும்தான் அல்லா அந்த நவியின் மீது சுமத்தாட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் தமிழே ஒரு அந்த மெசேஜ் அல்லாவின் புறத்திலிருந்து அவருக்கு கிடைத்த செய்தியை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் மக்களுடைய காலடிக்கு செய்தியை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு அந்த செய்தியின் பற்றியுள்ள தெளிவை தெளிவுபடுத்த வேண்டும் இந்த ஒரு பொறுப்பைத்தான் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஆழமாக நிதானமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிமார்களுடைய பொறுப்பு எட்டி வைத்தல் இர்ஷாதாத் அதாவது வழிகாட்டுதல் அல்லது கைட் பண்ணுதல் வழிகாட்டுதல் அதே போல நண்பாராயங்கள் சொல்லுவது அல்லதே எச்சரிக்கைகள் செய்வது அவர்களை பற்றி சொல்லக்கூடிய கட்டத்தில் பஷீரன் தாரன் சுபஹான் இப்படியான சிபார்த்துகள் அதாவது அவருடைய பொறுப்பெண்ணம் என்று சொன்னால் செய்தியை மக்களுக்கு தெளிவாக அது பசுலத்தின் மிகத்தெட்ட தெளிவான ஆதாரங்களை முன்வைத்து அறிவுபூர்வமாக அறிவுபூர்வமாக ஒரு விடயத்தை முன்வைப்பதுதான் ஒரு நபியினுடைய பொறுப்பு கடமைகி மா அவரின் மீது சுமத்தாட்டப்பட்டதே அவர் பொறுப்பு ஓ அலைக்கும் மீது குரான் எங்களை பார்த்து பேசுகிறது அலைகிம் என்று சொல்ல அவர்களின் மீது என்று சொல்லலை ஓ அலைக்கும் மீது அதாவது என்னை பார்த்து சொல்லுகிறான் அன்புடைய நேயர்களே உங்களை பார்த்து சொல்ကြார் وعليكم علميذிருப்பதெல்லாம் ما حملتم الى الله உங்களுக்கு சுமத்தப்பட்டு விட்டானோ அதுதான் உங்களுக்கு இருக்கிறது எங்களின் மீது சுமத்தப்பட்டது என்ன اطاعت الله و اطاعت الرسول اللهவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிப்படுதல் اللهும் اللهளுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ قال الله قال الرسول சொல்லம் லாகோ அரைவசல்லம் என்று எங்களுக்கு எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை எடுத்து நடப்பதுதான் எங்களுடைய கடமை எங்களுடைய பொறுப்பு நவீனுடைய பொறுப்பு எத்திவைத்தல் நவீனுடைய பொறுப்பு தமிழேறு செய்தல் நவீனுடைய பொறுப்பு நபிமார்களுடைய பொறுப்பு ஒரு செய்தியை கொண்டு வந்து எங்களுடைய காதில் எங்களுக்கு எத்திவைத்தல் இதுதான் அவர்களுடைய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு அந்த செய்தியை எடுத்து நடப்பது எங்களுடைய பொறுப்பு அத்தி ஒவ்வாக வாழ்க்கை ஒரு சொல்லிவிட்டு அம்மா சொல்லுகிறான் அவர்கள் அவர்கள் எல்லா காலத்திலும் அந்த மக்கள் அந்த ரசோருக்கு வழிபட்டால் சுபானமா அன்புக்குரிய சகோதரர்களே அழகான ஒரு ஆயத்து மிக அழகாக எந்த காலத்தில் நாங்கள் வாழுகிறோமோ எங்களுக்கு இந்த காலத்தில் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஆயத்து அவர்கள் அந்த நபிக்கு வழிப்பட்டால் சுபானமா அந்த நபி எதை சொல்லுகிறாரோ அந்த நபி அமீன் அவர் நம்பிக்கைக்குரியவர் செய்திகளை சுமந்து வந்திருக்கிறார் அல்லாஹுடைய ஜிப்ரீல் அலேஹு ஜிப்ரீல் அலேஹி ரூ அமீன் நம்பிக்கைக்கு பாத்தியமானவர் செய்தியை அல்லாவின் புறத்திலிருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த நபியினுடைய கையில் ஒப்படைத்து விட்டார் இந்த நபியாறு அவரும் அமீன் நம்பிக்கைக்குரியவர் அவரும் அம்பிக்கைக்கு பாத்தியமானவர் அல்லா சுபான அவர்களுடைய நம்பிக்கையை பற்றி குரானில் பிரஸ்தாபித்திருக்கிறார் அமானிடத்தை பேணக்கூடியவர்கள் வார்த்தைகளில் அந்த வார்த்தையினுடைய ஒளிந்து முறைகளை பேணக்கூடியவர்கள் சுபஹானம்மா அந்த நபிக்கு நீங்கள் வழிப்பட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் எனக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுான் நீங்கள் பெறுவீர்கள் சுக்களை எடுத்து நடக்காத வரையில் அவர்களுக்கு வழிபடாத வரையில் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாத வரையில் அவர்களுடைய சுண்ணத்தான கருமங்களின் மீது எங்களுக்கு முகப்பத்தும் நேசமும் வராத வரையில் நாங்கள் ஒரு போதும் நேர்வழி பெற்றவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம் குரான் மிக தெ நீங்கள் வழிபால் நீங்கள் நேருவழி பெற்று விடுவீர்கள் இமாம் குருத்துவிழகி இந்த வார்த்தைக்கு ஒரு சுருக்கமான இருக்கிறார்கள் அவர்களுக்கு வழிபடுவதில் அல்லாஹ் கொருங்கி வைத்திருக்கிறான் சேர்த்து வைத்திருக்கிறான் பின்னி வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய நவிக்கு வழிபடாமல் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய ஒன்று கிடைக்க முடியாது இதைத்தான் தொல்கையில கேட்கிறோம் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக நேரான பாதையை காட்டுவாயாக சுலாத் அல் முஸ்தீம் நேரான பாதையை காட்டுவாய் நாங்கள் எப்பொழுதுமே இந்த இடத்தில் ஒரு விடயத்தை கருத்தில் வேண்டும் குரான் இருக்கிறதே குரான் குரான் தஃீர் செய்யும் குரான் குரானுக்கு தஃ்சீராக இருக்கும் சில ஆயத்துக்கள் எல்லா சுபஹான சொல்லுவான் அந்த சுருக்கமான அந்த ஆயத்துக்கு விளக்கத்தை அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத்தில் விரிவாக சொல்லுவான் ஒரு குரானுடைய படித்தால் இவைகள் விளங்கும் குரானி பில் குரான் குரானை கொண்டு குரானுக்கு விளக்கம் சொல்லுவது சுரத்துல் அல்லா சுபானத்தில் நாங்கள் கேட்கிறோம் முஸ்தக யாவது நேரான பாதையை காட்டுவாயும் இந்த நேரான பாதை என்று சொல்லும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இடத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூடுதலாக அதாவது மேகம் படர்ந்த நிலையில் ஒன்று என்றால் என்ன பாதை கொஞ்ச பேர் சொல்லலாம் குரான கையில் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த குரானில் உள்ளதைத்தான் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் குரானில் உள்ளபடி எங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக குரான் உள்ளபடிதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு மனிதனுடைய ஹிதாயத்துக்கு அல்லாஹ் சுபஹான் ரெண்டு விடயங்களை எப்பொழுதுமே வழிகாட்டியாகி வைத்திருக்கிறான் ஒன்று கிதாபுல்லா அல்லாஹுடைய வேத நூல் அல்லாஹுடைய வேத நூல் இதையும் அல்லாஹ் சுபஹான் ஒரு வழிகாட்டலாகி வைத்திருக்கிறான் நீங்கள் பார்த்து விட்டுச் அந்த குரானைக்கும் எடுத்து முடியும் இன்னொன்றையும் அல்லாஹ் சொல்லுகிறான் அதுதான் அல்லாவுக்குடிய அன்புக்கு பாத்தியமான நடிமார்கள் என்று சொல்லி நல்லோர்கள் அல்லா சுலகான எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லுகிறோம் அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை என்றால் அவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் நீ அந்த பாதையைக் கொண்டு நியாமத்து செய்தாயோ அருள் புரிந்தாயோ பாக்கியங்களைக் கொடுத்தாயோ அந்த பாதையை எங்களுக்கு தந்திடுவாயாக என்று நாங்கள் இங்கே சுருக்கமாக சொல்லுகிறோம் ஆயத்தில் அல்லா அந்த தெளிவுபடுத்துகிறான் எப்பொழுதுமே அன்புக்குரிய சகோதரர்களே வேத நூலுடன் சேர்ந்து எங்களுக்கு தேவை رجال الله هم لكتبه சாபாக்களை விளங்க வேண்டும் குரான புரிந்து கொள்வதற்கு சஹாபாக்களுடைய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் குரானை விளங்குவதற்கு சஹாபாக்களிடம் இருந்தை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் குரானுக்கு விளக்கம் சொல்லம் அலை வசல்லம் அவர்களை அல்லா நபியாக அனுப்பினான் அந்த நபீனுடைய வாழ்க்கைக்கு விளக்கம் சொல்வதற்கு அல்லாஹ் சுஹானாக்களை எங்களுக்கு அல்லா அமைத்து தந்தான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் என்று சொல்லக்கூடிய நேர் வழி என்று சொல்லக்கூடிய ஒன்றை எப்பொழுதுமே அல்லா சுபான அல்லா நபிக்கு நபீனுடைய சான் சேர்த்து வைத்திருக்கிறான் தொடர்படுத்தி வைத்திருக்கிறான் எல்லா சந்தர்ப்பத்திலும் பிரச்சினைகளிலும் தான் சந்தோஷத்திலும் தான் திருமணத்திலும் தான் வீட்டிலும் தான் தெருவிலும் தான் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் அனைவரும் அனைவரும் செல்லவுடைய வாழ்க்கையுடன் எங்களுடைய வாழ்க்கையை சேர்த்து பார்த்து அந்த வாழ்க்கையை போன்று எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் தான் எங்களுக்கு இதாயத்திருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு மீண்டும் அல்லாஹ் சுபகான இன்னும் ஒரு கருத்தை ஒரு முன்னாட்சின் ஒரு கருத்தை உறுதிப்படுத்துகிறான் இருப்பதெல்லாம் கடமை என்னவென்று எந்த பொறுப்பும் கிடையாது பகிரங்கமாக தெளிவாக ஒரு விடயத்தை அவர் மக்களுக்கு எத்திவைப்பதை தவிர வேற எந்த பொறுப்பும் அவருக்கு கிடையாது நீங்கள் எடுத்து நடக்கவில்லை என்பதற்கு அந்த நபி பொறுப்பு அந்த நதிக்கு நீங்க மாற்றம் செய்வீங்க என்பதற்கு அந்த நபி அம்மாவிடத்தில் வக சொல்ல தேவையில்லை இன்னும் ஒருவர் செய்யக்கூடிய தவறுக்கு நாங்கள் ஒரு போதும் தண்டிக்கப்பட மாட்டோம் ஆனால் எங்களுடைய கடமைகளில் நாங்கள் திறக்குறத்தில் செய்தால் நிச்சயமாக நாங்கள் தண்டிக்கப்படுவோம் சோதிக்கப்படுவோம் எங்களை அல்லா சமானு அல்லாவிடத்தில் நாங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்து எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்து விடையும் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டும் என்னுடைய பொறுப்பு என்ன என்னுடைய கடமை என்ன வெளமாக்களாகிய எங்களை பொறுத்த வரையில் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை இந்த ஆயத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது அதாவது இளவாக்களுடைய ஒரு கடமைப்பாடுதான் விளமாக்களுடைய ஒரு பொறுப்புத்தான் மக்களுக்கு ஹக்கை ஹக்காக சொல்லுவது உண்மையை உண்மையான முறையில் எப்பொழுதுமே லேசிப்படுத்த வேண்டும் எப்பொழுதுமே மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக பேசுவோம் மக்களுடன் சுழகானல்லா அன்றுக்குரிய சகோதரர்களே உரமாட்களே கண்ணியமானவர்களே அல்லா நான் உங்களுடன் உங்களுக்கு பயன் செய்யவில்லை எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் ஒருக்கணும் மீண்டும் திருப்பி முதாக்கரா செய்து கொள்வது எங்களுக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அல்லாஹ் குரான் தெளிவாக சொல்லுகிறான் இந்த திரு குரானை என்று சொன்னால் குரானுக்கு ஒரு பேர் இருக்கிறது அல்லாஹுடைய ஞாபகம் அல்லது மூட்டுதல் என்ற கருத்தும் கொடுக்கலாம் இந்த திருக்குறானை இந்த நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்தோம் எதற்கு தெரியுமா இறக்கி வைத்தோம் அவர்களின் மீது இறக்கி வைக்கப்பட்ட இந்த குரானை அவர்களுக்கு நீங்கள் பயன் செய்ய வேண்டும் நீங்கள் மக்களவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் அதனுடைய தசீரை மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் அல்லா இதுக்குள்ள என்ன சொல்லுகிறான் இந்த எப்படி கொண்டு வரலாம் என்று சொல்லக்கூடிய அத்துணை விடயங்களையும் தெளிவுபடுத்துவது நபீனுடைய பொறுப்போ எப்படி நபீனுடைய பொறுப்போ நபிசல்லாஹோ அலி வசல்லம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் எனக்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள் நான் கடைசி நபி முத்திரையிட்டு விட்டான் நபிமார்கள் அல்லா சுபான முத்தலா இந்த விடயத்தை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறான் முத்தீங்கள் யாரு தெரியுமா உங்களின் மீது இறக்கி வைக்கப்பட்ட வேத நூலையும் வேத நூலை கொண்டும் உங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேத நூல்களை கொண்டும் ஈமான் கொள்ளுவார்கள் விசுவாசம் கொள்ளுவார்கள் என்று சொல்லியிருக்கிறான் உங்களுக்கு பின்னால் இறக்கி வைக்கப்படக்கூடிய ஒன்றை பத்தி அல்லாஹ் அங்கே கதைக்கவில்லை ஏன் காரணம் என்றால் அந்த நதி ஹதரத் ரசூத்லாஹி சல் அல்லாஹூ அலேசனுக்கு பிறகு ஒன்று இறக்கி வைக்கப்பட மாட்டாது எனவே அதை பேசவும் இல்லை ஆனால் நேர்மாறாக ஹதரத் ஈசாலை சலாத்தோஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து ரெண்டு விஷயத்தை சொன்னார்கள் அவர்களுடைய நவிப்பட்டம் அவர்களுடைய நவித்துவத்தை உள்ள இழைக்கும் அல்லாஹ் என்னை உங்களின் பட்டம் ஒரு தூதுவராக ஒரு ரசூலாக அனுப்பியிருக்கிறான் நான் உங்களிடத்தில் ரசூலாக வந்திருக்கிறேன் தூதராக வந்திருக்கிறேன் என்னுடைய தூவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா என்னிடம் இருக்கக்கூடிய உண்மைப்படுத்த வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் செய்தி சலாத்து வலாம் அவர்களுக்கு அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட அந்த தௌராட்டை உண்மைப்படுத்த வந்திருக்கிறேன் நான் அதிலே உள்ளவை என்று உண்மையானவை அதை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் அதிலே தான் எங்களுக்கு விமோசனம் இருக்கிறது என்று சொல்லி அதை தக்தீர் உண்மைப்படுத்த வந்திருக்கிறேன் இரண்டாவது என்னுடைய வருகையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் எனக்கு பிற்பாடு எனக்கு பிறகு ஒரு நபி இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார் அந்த நபியினுடைய பெயர் அஹ்மத் அந்த நபியை கொண்டு நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே ஈசா அலகி சலாத்து வசலாம் எங்களுடைய நபி முகமது அவருடைய தீவிய காலத்திலேயே தாவத்து கொடுத்து விட்டார்கள் அறிவிப்பு செய்து விட்டார்கள் என்னுடைய வருகையினுடைய நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறேன் வருகையை பற்றி மக்களுக்கு நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறேன் என்ற கருத்தை ஈசா அலஹி சொல்லாத்து மிக அழகாக முன்வைத்தார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய நபி முஹம் சல்லு அலிகளை பொறுத்தவரையில் கடைசி நபி ஹா அன்பியா பிறகு நபி வரமாட்டார்கள் எங்களை பார்த்து மிக தெரிவாக சொல்லுகிறது நாங்கள் எதற்கு வாரிசு நாங்கள் நடிமார எந்த சொத்துக்கு நாங்கள் அனந்த எந்த சொத்தை நாங்கள் எடுத்த சகோதர்களே நாங்கள் இன்னரசத்தாக எடுத்துக்கொண்டதே அவர்களின் உலகத்துக்கு கொண்டு வந்த அறிவு கல்வி அந்த பொக்கசத்தை தான் நாங்கள் அறிவா அனந்தரச்சத்தாக எடுத்திருக்கிறோம் இவைத்தான் ஒரே வாரதியாக தாளானோம் மலீனா மனோவராவுடைய அங்க பயிற்று பார்த்த எந்த சொத்துக்களும் பங்கு வைக்கப்படவில்லை அங்கே ஒரு தலையினுடைய ஹல்கா மக்கள் ஹதீசுடைய முதாக்கராக செய்து கொண்டிருக்கிறார்கள் அறிவ செல்லம் எந்த அறிவை எங்களுக்கு விட்டு சென்றார்களோ அந்த அறிவினுடைய முஜா நடந்து கொண்டையான சகோதர்களே நானும் நீங்களும் அறிவுக்கு அனந்தரக்காரர்களாக அறிவை நாங்கள் சுமந்திருக்கிறோம் எனவே نبييي باتي الله سللق <تصفيق> كوريا آياتك الانيتم علماك لا هي ينجلكم پورندم هذا ينجلك كوريا آياتي ينبلي علماك المسكت لباس الذي بيته لكنا إذا يتاان علماك الحضرت حسن رضي الله تعالى عنه حسن البصري رحمة الله عليه حضرت قطاد رحمة الله عليه عندما يقولون هي في كل من اوتية علم شيء من الكتاب இந்தாயத் இருக்கிறதே வன்ஸல்னா இலைக்க الذikr லத்பயின லல்னாஸ் என்றாயத் இருக்கிறதே இதே போல வஇத் அகதல்லாஹு மீஸாகல் லதீன ஊதுல் கிதாப் ஊதுல் கிதாப் என்று சொல்ல வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் அனி தௌராத் انجீல் கொடுக்கப்பட்டவர்கள் என்ற தான் நாங்க தஃப்சீர் செய்வோம் ஆனால் எங்களுக்கும் நாங்களும் ಅದிலே சேர்வோம் ஏன் எங்களுக்கும் அல்லாஹ் வேரத்தை tendered கரான்ஐ tendered கரான் வஇத் அகதல்லாஹு மீஸாகல் லதீன ஊதுல் கிதாப் வேல நூல் புடுக்கப்பட்டவர்களிடத்தில் அல்லா ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான் ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொண்டான் ஒரு வாக்கு உறுதியெடுத்திருக்கிறான் அகல் அல்லா மீசா கண்டு சொன்னால் ஒரு உடன்படிக்கை எப்படி கணவன் மனைவி மாமடை கையை பிடித்து உங்களோட நான் என்னுடைய ஹலால் மனைவியாக எடுத்துக் என்று சொல்லி மீசா கண்லா சுபஹான் அம்மா அந்த உடம்படிக்கை அங்கு நாங்கள் சத்திய பிரமாணம் செய்கிறோம் கவிழ்த்து நிகா அந்த பெண்ணுடைய திருமணத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொன்னா அந்த பெண்ணுடைய நபகாவுக்கும் நான் பொறுப்பு அந்த பெண்ணுடைய சுவர்க்கத்துக்கும் நான் பொறுப்பு அந்த பெண்ணுடைய வெக்கத்துக்கும் நான் பொறுப்பு அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய சந்ததியையும் அந்த பெண்ணின் மூலமாக வரக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் பொறுப்புதாரி என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் அம்மா குரானில் அதற்கு மீசாக்க என்று சொல்லுகிறான் இதே போல தன் அம்மா சொல்லுகிறான் வேதம் கொடுக்கப்பட்ட வேத நூல் கொடுக்கப்பட்ட மக்களிடத்தில் நாங்கள் ஒரு மீசாக்க எடுத்திருக்கிறோம் என்ன உடம்படிக்கை தெரியுமா இந்த வேதத்தை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் பயான் செய்வோம் மக்களுக்கு விஸ்தரிப்போம் விளக்கப்படுத்துவோம் சுகான எங்களுடைய பொறுப்பு இதை சொல்லிவிட்டு அல்ல சொல்லுகிறான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அதை உறுதிப்படுத்துவதற்காக முகாலிபாகவும் சொல்லுகிறான் வளர்த்து நாங்கள் அதை தெளிவுபடுத்துவோம் அதை மறைக்க மாட்டோம் தெளிவுபடுத்துவோம் என்று சொன்னாலே போதும் ஆனால் அதை மறைப்ப மாட்டோம் என்று சொல்ல தேவையில்லை தெளிவுபடுத்தினால் அது அங்கே மறைக்கப்படவில்லை என்று அடுத்த வந்துடும் ஆனாலும் கூட அல்லாஹ் சுபான ஒரு விடயத்தை உறுதியாக சொல்ல வேண்டியதற்காக நாங்கள் அதனை நிச்சயமாக தெளிவுபடுத்துவோம் மறைக்க மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் ஒரு சத்திய பிரமாணம் செய்திருக்கிறோம் என்பதை அல்லா சுபானுத் அல்லா புறானில் மிக தெளிவாக இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹசன் அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் இந்த உடன்படிக்கை உடன்படிக்கை பொருந்தும் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் சொல்றாங்க எந்த ஒரு ஆலிமுக்கும் ஹலாலாக மாட்டாது ஆகமாக மாட்டாது ஐ எஸ் புத்தி தன்னிடம் அறிவிருக்கிறதே என்று சொல்லி மௌனமாக இருக்க முடியாது என்னுடைய அறிவு இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு மௌனமாக இருக்க முடியாது மடமையின் மீது போதுமாக்கிக் கொண்டு அறியாதவன் தானே தான் ஏன் படிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அவருடைய அறியாமையில் அமைந்து அவருக்கவும் முடியாது ஏன் தெரியுமா காரணம் சொல்லுகிறான் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த கித்தாபு கொடுக்கப்பட்ட மக்களிடத்தில் அல்லாஹ் உடன்படிக்கை செய்திருக்கிறான் இதே போல தான் ஆம் மன்னாஸ் பொது மக்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் பொதுமக்களை பார்த்து சொல்லுகிறான் நீங்க தெரியாது என்று சொல்லக்கூடாது தெரியாத விடயங்களை உளமாக்களை அணுகி தெரிந்தவர்களை நாடி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டளையை அல்லாஹ் இங்கே மிக அழகாக எங்களை பார்த்து பிரஸ்தாபித்திருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இரண்டு சாராரும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் படித்துக் கொடுக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தெரியாதவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது இப்படி சொல்கிறார்கள் அலுவதி அம்மா தலான நாலாவது ஹலீஃபார் அவங்க என்ன சொல்றாங்க அறியாதவர்கள் மடையர்களிடம் இருந்து மடையர்கள் தீனப்பத்தி விளக்கம் இல்ல தீனுடைய கல்வி இல்ல தீனப்பத்தி முன்னும் தெரிய பின்னும் தெரியாது அப்படிப்பட்ட ஜாகிலிருந்து அல்லாஹ் ஒரு உடம்படிக்கை செய்து கொள்வதற்கு முன்னால் என்ன உடம்படிக்கை நாங்கள் நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் தெரியாதவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் உளமாக்கலாகிய எங்களிடத்தில்லா உடன்படிக்கை செய்துவிட்டான் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பொறுப்பு எங்களுடைய பணி அன்புக்குரிய சகோதரர்களே இது பெரிய ஒரு பணி படித்துக் கொடுப்பது சொல்லிக் கொடுப்பது கற்றுக் கொடுப்பது இன்னம்தோஹல் என்னை ஒரு ஆசானாகத்தான் அனுப்பி வைத்திருக்கிறான் ஆனாலும் கூட நான் ஒரு விடயத்தை வினயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது எங்களுடைய மாஷுக்காக வேண்டி செய்த விஷயம் அல்ல இது எங்களுடைய மாதுக்காக வேண்டி செய்யக்கூடிய நான் இதை தமிழில் மொழிபெயர்க்க விரும்பவில்லை நாங்கள் படித்துக் கொடுப்பது நாங்கள் சொல்லி கொடுப்பது நாங்கள் கற்றுக் கொடுப்பது நாங்கள் தரிசல இருப்பது நாங்கள் ததரீஸ்ல இருப்பது இது எங்களுடைய மாஷுக்கல்ல இது எங்களுடைய மாதுக்காக அப்துல்ல அப்பாஸ் அல்லாஹு இப்படி சொல்லுகிறார்கள் சொல்றாங்க மார்க்கல்வியில படித்த விடயங்களை ஒத்தருக்கு ஒத்தர் முனாசு அதாவது நசேகத்து செய்து கொள்ளுங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள் அறிவில் மோசடி செய்வது அறிவில் மோசடி செய்வது பிறருக்கு இந்த அறிவை கொடுக்க வேண்டும் பிறருக்கு இந்த அறிவை சொல்ல வேண்டும் பிறருக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அவர்களை நிர்பந்திப்பதல்ல அவர்களை பலாத்காரப்படுத்துவதல்ல செய்தியக்கும் ஒருவர் யாருக்கும் செய்கிறார் மோசடி செய்கிறார் அப்துல்லா அப்பா அல்லாஹு சொல்றாங்க ஒரு பணக்காரன் ஒரு செல்வந்தர் தன்னுடைய பணத்தில் செய்யக்கூடிய மோசடியை விடவும் ஒரு ஆளும் தன்னுடைய இல்மில் செய்யக்கூடிய மோசடி பயமானது கடினமானது என்பதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஓ இன் நллаஹ ஸாயிலுக்கும் யௌமல் kıயாமா மச்சியமா அல்லாஹ் சுப்ஹானஹு தலா உங்களுடைய இந்த ইলமை பத்தி நாளை kıயாமத்துடைய நாளில் கேட்கத்தான் போகிறான் இது தபலீக செய்யப்பட்டித்தா இது மக்களே கிட்ட வைக்கப்பட்டித்தா என்ற கரு என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தலா நாளை kıயாமத்தில் இந்தத்தில் கேட்கத்தான் போகிறான் உமர் ابن அப்துல் அஸீம் ரஹ்மத்துல்லாஹி இன் நம்ம ஒரு கருத்து இன்னொரு கூற்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மா بخاری ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சொல்கிறார்கள் மிகலவாக சொல்கிறார்கள் வல் யஃப்ஷுல் ইলம் உலமாஸ்தலை பத்தி சொல்கிறார்கள் மா بخاری ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் ইলம ஆரம்ப பகுதியில் இந்த இந்த இந்த வார்த்தைகளை கொண்டு வாராங்க உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்தில் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாவத்துக்கு பிறகு தொன்னூறாவது ஆண்டு காலத்துக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் சஹாபாக்களை சந்தித்த தாபி அன்புக்குரிய சகோதரர்களே அவர் என்ன தெரியுமா சொல்றார் உலமாக்களை பார்த்து இந்த இன்மை நீங்கள் மக்களுக்கு பரப்புங்கள் இந்த இல்லை எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் வெறுமனை பாலுகாகாத சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உங்களோட மதரசாவுக்கு நாடி வரக்கூடிய அந்த மாணவ மணிகளுக்கு மாத்திரமல்ல இந்த ஆம் மட்டுந்தா இந்த பொது இந்த இயில்மை நீங்க படித்துக் கொடுங்க நீங்கள் இளமாக்களை பார்த்து சொல்றாங்க நீங்க உட்காருங்கோ யாருடன் தெரியுமா பொது மக்களுடன் அறிய மாட்டார்களோ அறிவில்லையோ அறிவற்று மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி நீங்கள் மக்களுடன் சேர்ந்து உட்காருங்கோ ஏன் தெரியுமா காரணம் இல்ம இருக்கிறதே ஒரு நாளும் அழிய மாட்டாது இது அப்படியே நிற்கும் ஆனா எப்பதலியுமா அழியும் ஹத்தாய கூண சிற்றன் எப்ப இந்த இல்மோ சிற்றாகிடுமோ ஒரு ரகசியம் ஆகிடுமோ மக்களிடத்தில் யாருக்கும் தெரியாது அந்த ஆயுமத்தைத்தான் கேட்கணும் அந்த ஆலிமிடத்தில் போகணும் எப்ப ஒருவருடைய சிற்றாக ரகசியமான ஒரு பொக்கிசமாக எப்ப குறிப்பிட்ட ஒரு சாராளத்தில் மட்டும் இந்த எல்மு இருக்குமோ அந்தக்கு இந்த எல்மு மூத்தாகிடும் அந்த அந்தக்கு இந்த இல்மு நாசமாகிவிடும் அந்தக்கு அந்த இல்முக்கு ஹலாக்கு வந்துடும் என்ற கருத்தை ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலாவது ஆண்டு சொல்லவில்லை இதை சொன்னாங்க நூறாவது ஆண்டு சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உமர் அப்துல்லா அஜீர் அகத்து மிக தெளிவாக சகோதரர்களே இந்த தருணத்தில் நாங்கள் இந்த கடமையை செய்திருக்கிறோம் இந்த நாட்டில் நாங்கள் செய்த அநியாயங்களில் பாவங்களில் ஒரு பாவம் தான் நாங்கள் இந்த செய்தது இது விளமாக்கலுக்கு மாத்திரமல்ல இது பொதுமக்களும் தான் நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தோடைய வாழ்கிறோம் இந்த பெரும்பான்மை சமூகத்தை நான் இஸ்லாத்தின் பக்கமாக எடுக்க வேண்டும் இவர்களை மதம் வேண்டும் இவர்களை நாங்கள் எப்படி முஸ்லிமாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித்தந்த ஒன்றல்லுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹுடைய விருப்பம் இல்லாமல் உலகத்தில் யாருக்கும் ஈமான் கொள்ள முடியாது களிமா சொல்ல முடியாது அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் நாங்கள் இஸ்லாத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இஸ்லாம் என்றால் இதுதான் அரபு சட்டம் இதுதான் இஸ்லாத்தினுடைய குற்றவியல் பகுதி இதுதான் கல்யாணம் இருக்கிறோம் ஒருவர் பேசிக்கொள்வது கருத்துக்களை சொல்லுவது அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய ஒரு கடமை என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டதும் கூட எங்களுடைய அறிவு செல்வத்தை எங்கள்க்கக்கூடிய இந்த அறிவு செல்வத்தை நாங்கள் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாது வெறுமனே முஸ்லீம்களுடைய தொப்பியை பற்றியும் அல்லது முஸ்லீம்களுடைய பள்ளி வாசலர்களுடைய பற்றியும் அல்லது முஸ்லீம்களுடைய திருமணங்களை பற்றியும் இப்படிப்பட்ட ஒரு சில அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லாமல் எங்களுடைய நோன்பை பற்றி எங்களுடைய அனந்த லட்சத்து எப்படி பங்கு வைக்கப்படுகிறது சுபானல்லா அல்லாஹுடைய பெரிய ஒரு கிருபை அல்லாஹ் அவன் திடீர பாதுகாப்புக்கூடிய பொறுப்பை அல்லா தங்கசம் வைத்துக் கொண்டிருக்கிறான் நாங்கள் அதிலே குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட அந்த திடீனை நாங்கள் எத்தி வைக்காவிட்டாலும் கூட அல்லாஹ் சுஹான மாற்று மதத்தை சார்ந்த மக்களை கொண்டு விஸ்லாத்தை பற்றி பேச வைத்திருக்கிறான் எழுத வைத்திருக்கிறான் அவர்கள் இஸ்லாமிய சட்ட கலையை பற்றி எழுதிக்கொண்டிருக்கிறார் இந்த நாட்டில் நான் உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையை பொறுப்பு என்பதாக நினைத்து அந்த உணர்வுடன் எண்ணிக்கை எனக்கு தெரியாது எத்தனை நூற்று கணக்கான மாணவர்கள் அதாவது சட்ட பீடத்தில் படித்துக் எண்ணிக்கை எனக்கு தெரியாது ஆனால் நான் கேட்கிறேன் இஸ்லாமிய சட்டவியலை பற்றி இஸ்லாமிக் சட்ட இஸ்லாமிக் லோ இஸ்லாமிய சட்டத்தை பற்றி எழுதின சட்டதரணிகள் எத்தனை பேர் இருப்பார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் நாங்கள் சொல்லுகிறோம் இவர்கள் ஜனாதிபதி சட்டதரணி இவர்கள் இந்த சட்டகரணி இவர்கள் இந்த கேசை வென்றிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய சட்டகரங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பாசை வளம் இருக்கிறது அவர்களுக்கு சிங்களம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் அவர்களுக்கு தமிழ் மொழி தெரியும் மனசாம நல்ல இடத்தில் ஆனால் கேட்கிறேன் கேள்வி அன்புக்குரிய இஸ்லாமியர்களே குறை சொல்ற நோக்கம் எனக்கு இல்ல ஒரு அறிவூற்றல் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன் நாங்கள் யோசிக்க வேண்டும் வெறுமனை குளமாக்களை மட்டும் குறை சொல்லுவதல்ல நான் என்ன செஞ்சிருக்கிறேன் சட்டத்தை பற்றி பேசுகிறேன் இந்த நாட்டில் சட்டத்தை பற்றி கதைக்கிறேன் ஒப்பாக வைத்து மாற்று மதத்தில் தலாக்கை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாமத்தில் தலாக்கை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாம் ஏன் இப்படி சொல்லி இருக்கிறது இதை சமீபத்தில் கிட்டியில் கிட்டத்தில் அன்றாடபுரத்தை சார்ந்த சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு மாட்டு மதத்தைச் சார்ந்த சகோதரர் முஸ்லீம் சட்டம் என்று சொல்லியே ஒரு கித்தாபை ஒரு புத்தகத்தை எழுதி எங்களுக்கு சொல்லுகிறார் நீங்க எழுதாவிட்டாலும் நாங்கள் எழுதியாவது தருகிறோம் இதையாவது வாசித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் தட்டப்பட்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் அதனுடைய உண்மையும் இந்த சந்தர்ப்பத்தில் வினயமாக வேண்டிக் ஒவ்வொருவரும் தன்னுடைய துறையில் கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது ஒரு வைத்தியரை பொறுத்தவரையில் நான் உண்டு சொல்லுகிறேன் உங்களுக்கு இஸ்லாத்தை உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லலாம் ஏன் என்று ஒரு ஹியூமன் ஒரு மனிதனை அம்மா எப்படி படைக்கிறான் என்பதை குரான் மிக தெளிவாக சொல்லுகிறான் தாய்ப்பாலை பற்றி குரான் பேசி இருக்கிறது சுமார் ஐந்து இடங்களில் குரான்ல தாய்பாலுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லா பேச இருக்கிறான் தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமானது உலகம் பேசுகிறது உலகம் பேசுவதற்கு முன்னாலேயே குரான் பேசியிருக்கிறது ஏன் அதை பற்றி நாங்கள் பேசக்கூடாதா ஏன் அதை பற்றி நாங்கள் எழுதக்கூடாதா ஏன் ரெண்டு வருடம் பால் கொடுக்க வேண்டும் ரெண்டு வருடத்தை அல்லா ஏன் மட்டுப்படுத்தியிருக்கிறான் கட்டுப்படுத்தியிருக்கிறான் இப்படியாக அன்புக்குரிய சகோதரர் அறிவு பூர்வமாக அறிவு பூர்வமாக எங்களுக்கு பேசுவதற்கு கலைப்பதற்கு சொல்லுவதற்கு ஏராளமான தலையங்கங்கள் எது இவைகள் அனைத்தையும் நாங்கள் எ வழிகாட்டுவதற்கும் அறிவூட்டுவதற்கும் நாங்கள் பொறுப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம் அல்லா சுகத்தினுடைய தவறுகளை மன்னித்து இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமைகளை உணர்ந்து அறிந்து செயல்பட அல்லாஹ் நம் அனைவருக்கும் துறை புரிவானாக தோசேற்க செய்வானாக வழிகாட்டுவானாக வரமத்து